பாடம் பதினேழு அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுதலின் அவசியம் ஒருவர் நன்மை செய்ய ஏவப்பட்ட அல்லாஹு கூறுகின்றான் உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை விஷயமாக உம்மிடம் அவர்கள் தீர்ப்பு வேண்டி பெண் நீர் அளித்த தீர்ப்பை பற்றி குறை ஏதும் அவர்களின் உள்ளத்தில் ஏற்படாமல் இருந்து அவர்கள் முற்றிலும் கட்டுப்படும் வரை விசுவாசியாக மாட்டார்கள் நான்காவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளில் தீர்ப்பு கூற அல்லாஹுவிடமும் அவனது தூதரிடமும் அவர்கள் அடைக்கப்பட்டால் இறை சொல் நாங்கள் கேட்டோம் அதற்கு கட்டுப்பட்டோம் என்று கூறுவதுதான் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் இருபத்தி நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி ஓராவது வசனம் இந்த பாடத்திற்கு உள்ள ஹதீஸ்களில் ஒன்றாக இதற்கு முன் முந்தைய பாடத்தில் கூறப்பட்ட அபோஹுரேரார் அதிகள்தாகும் அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸும் மற்றும் சில ஹதீஸ்களும் அடங்கும்